الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوب اليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا وانا اعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا مَن يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَن يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ أَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا وَنَبِيَّنَا وَشَفِيعَنَا وَحَبِيبَنَا مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَعَلِيِّهِ وَصَلَّى اللَّهُ بَعْدُ يا فضل الله تعالى رب وتعالى في قران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا ان الكتاب لخبر يقر جو هو مقرب ان للابرار الذين اري اراي انظروا تعرفون وجوههم نظره العلم صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه عليه وسلم القيس من دان نفسه وعمل لما بعد الموت بل عاجل من اتبع نفسه هواها وتمنى على الله اعمالنا بنيتوريا بديتوريا نيلان صموده للبريارين نبر الله سبحانه وتعالى மிகவும் முக்கியமான ஒரு நேரத்துல மிகவும் பொறுமதியான ஒரு இடத்துல நாள் ஆக சிறந்த நாள் ஏல் ஐயா ஏ முல் ஜும் நாள் கல்ல நாள்ல எப்படியாப்பட்ட நேரம் ஒரு மனிதனுடைய நாள் ஆரம்பிக்க கூடிய ஒரு மனிதனுடைய நாளுடைய பதக்கத்தை முடிவு செஞ்சு தெரிவு செஞ்சு கொடுக்க கூடிய உயர்வான ஒரு நேரத்தில் ஒரு கவலையை சுமந்தவர்களாக விருப்பமான ஒரு இடத்துல உண்டி சேர்த்து அல்லாக்கு சகோதர பெரியார்களே என்னென்ன விடயங்கள் முதக்கரா செய்யப்படுவதோ என்னென்ன விடயங்கள் வெளியாக்கப்படுவதோ என்னென்ன விடயங்கள் யாருடைய காதுகள்ல தேக்கப்படுவதோ அந்த அனைத்து விடயங்களிலையும் உண்மைகளை விளங்கி காலால கேட்கப்படக்கூடிய விடயங்களை பல்கலை சேர்த்து மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய மேலாண் உடாமு தாலா எனக்கு உங்களுக்கு ரசி பார்க்குவானா மெனசூரிய மேலான சகோதரர்களே பெரியாரே நண்பர்களே அல்லா சுனவ தாலா ஒரு குறுகிய கால வாழ்க்கையை கொண்டு எங்களே அனுப்பி இருக்கிறேன் இல்லولهம் இதேதார்ல் اعمال இதே அமல்களுக்குரியதல்ல இதேولهம் செயல்களுக்குரியதல்ல அது என்னவைக்குல என்ன செயல் ம리면 செய்யாலந்து அமரப்பல்லாஹ் சொன்னத போல இன்றை நாள் அமல்களுக்குரிய நாள் இன்றை நாள் அமல்களுக்குரிய நாள் அல்லியோங்க அமலுஹு இன்றை நாள் செயல்கள வெளியாக குரிய நாள் சொல்லுவன்டக்கு நாள் அமலுடைய நாள் நாளே நாள் கேள்வி கணக்குடைய நாள் எந்த அமலை செஞ்சாய் எப்படி செஞ்சாய் எதுக்காக செஞ்சாய் யாருக்காக செஞ்சாய் என்ன நோக்கத்தில செஞ்சாய் செஞ்ச அமலை கொண்ட எதை இப்படி பல வகையான கேள்விகள் வெளியாக கூடிய சகோதரர்களே பெரியார்களே நண்பர்களே சொல்றாங்க அந்த நாள்ல அமலுடைய பாபா அல்லாவுக்கு ஒரு சுபானல்லாவுக்கும் கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள் அது ஆனா ஒரு சுபான அல்லாவுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படக்கூடிய நாள் இல்லை ஒரு சுபகார சொல்லிட்டுறதுக்கு சந்தர்ப்பம் உண்மையான நிலைமைகள் வெளியாகும் அந்த நாள்ல தான் ஒரு மனிதனுடைய உண்மையான செய்திகள் வெளியாகக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய பட்டோலையையும் அல்ல قلت له واقول انسان الذلنا القائره وفي علق ونخرج له يوم القيامه اذا يلقاه منشور اقْرَأْ كِتَابًا اقْرَأْ كِتَابًا كَفَا بِنَفْسِكَ الْيَوْمَ عَلَيْكَ حَتِيمًا andal la enna nadum el paata padakuli ovattarum tannude kalathile tannude seleyetha maalayaa anivichavargala varuva ovattada kalathileyum pattaala thongikondirukku சகோதரிகளை பெரியார்களே நண்பர்களே அந்த பட்டோலையடுத்து அவருக்கே எல்லாம் சொல்லுவா நீ வாசிச்சுப்பார் ஒருப்போம் கையில கொடுப்போம்லே இந்த வலது கையா இடது கையா என்ற முடிவு செய்ய போறது மனிதன் தான் ஏத பட்டோல வலது கைக்கு தகுதியா அல்லது இடது கையில தண்டு அல்ல அனுப்ப போறாளா நான் தான் முடிவு செய்யலாம் அது ரொம்ப முடிவு செய்யமா நான முடிவு செய்ன் வா செயலே வாசிக்கிறோலே உடன்தாரல்ல யாருடைய செய்திகளை உடச்சு காட்டல்ல யாருடைய நிலைமைகளை உடச்சு காத்தல்ல ஓண்ட பற்றோலை ஓண்ட செயலே முடிவு செய் நீனே போ முடிவு செய்யறாய் பட்டோலை எதுக்கு தகுதி பாஸ் போடுறதுக்கு தகுதியா அல்லது வேற எதுக்காவது தகுதியா முடிவு செய்யில கிடைக்க போதாது கைல கிடைக்கும் கணியத்துக்குரிய அல்லாஹூடே அதனால் அந்த அடிப்படையில அல்லாஹூக்கு முன்னால நாங்கள் ஒவ்வொரு பெரும் நிறுத்தப்பட இருக்கிறோம் ஒரு நாள் வரும் அந்த நாள் வாரத்தில் வாக்களிக்கப்பட்ட முடிவு செய்யப்பட்ட என்ன நடக்கும் முழு உலகமும் அல்லாஹுக்கு முன்னால நிறுத்தப்படுவார் முழு உலகமும் அல்லாஹுக்கு முன்னால கொண்டு வந்து அமர்த்தப்படுவார் கணியத்துக்குறி அல்லாஹுடைய நல்லடியாரங்களே அல்லாஹ் சொல்லுவான் அந்த நாள்ல நாங்க மக்களுடைய செயல்களை என்ன செய்வோம் நிறுத்து பார்ப்போம் மக்கள் அமல்களை நிறுத்து பார்ப்போம் சகோதர பெரிய ஆளுநர்களே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மிக முக்கியமான சில விடயங்களை நாங்கள் விலகிக்கொள்ளும் அல்ல சொல்றான் அமல்களை நிருப்போம் நிறுப்போம் என்ற என்ன கருத்து அமல்களுடைய பாறம் பார்ப்போம் ஏண்ட தாஜத் ஒரு கிலோ நூறு கிரேட்ட நோம்பு ரெண்டு கிலோ தொழுநா அஞ்சு கிலோ பாரம்பாப்பான் வருது முப்பது நோம்பு பிடிக்கிறோம் சகோதர பெரியார்களே ஒரு நாளும் அல்ல புடிச்ச நோம்பு என்ன மாட்டார் ஒரு நாளும் குடிச்ச நோம்ப என்ன மாட்டார் முப்பது நோன்பு பிடிச்சிருக்கிறாய் எவ்வளவு காலமா குடிச்சிருக்கிறாய் முப்பது வருஷமா ஒரு நாளும் என்ன மாட்டான் முப்பது நோம்புடைய தலை நோம்புடைய பாரம் என்ன வெண்டாவது நோம்புட பாரம் என்ன நோம்பு என்ன திக்கு தக்குவாதாரியா மாத்திரத்துக்கு அப்ப முதல் பத்து நாளுடைய நோம்ப விட ரெண்டாவது பத்து நாள் பிடிச்ச நோம்பு பாறம் கூடுறீர்கள் அப்படிதான் குழந்தையில ஆறு மாசத்துக்குற மருவ பாக்குற உள்ள ஒரே கணக்கு இருக்கிற யாரு கேச்சி சகோதரர் பெரியார்களே நண்பர்களே உண்மை தின்ன குடுக்கிற இல்லையா குடிக்க கொடுக்கற அல்ல நல்லே இதே மாதிரி பாரமா என்ன நடக்குது இந்த பாரம் ஒன்னாவது ரொம்ப பிடிச்சவரை பாரம் கடைசி ரோம்பாக்கி நாள் இறங்கி கொண்டு போய் ஏறி கொண்டு போய் கூட்டிக் கொண்டு போய் மேல சகோதர புரியாரங்களே அமலிகள் அல்ல என்ன மாட்டான் பாரத்தை பாப்பா எத்தனை என்ன மாட்டான் பாரம் பாப்பா எத்தனை என்ன மாட்டான் பாரத்தை பாப்பா தொழுகேட பொசு பாப்பா சகோதர பெரியவர்களே இன்றைக்கு சுமகத்து அல்ல வேற எல்லாருடைய பதிவுடைய இமாம் ஜமாத்தின் கபூர் செய்வனும் இன்றைக்கு சுமகத்து சொல்ல வந்திருப்பாரு பள்ளிகளுக்கு ஏதாவது உள்ளத்துல நெனைச்சோடு வந்திருப்பாரு கடமை நினைச்சு வந்திருப்பாரு வந்த வந்து அப்படியே கம்மீரை கட்டினார் வந்து ஒரு நிறக்கோட வந்து கம்மீரை அவரட தொழுகைக்கு அவர இயத்துக்கு ஏத்த மாதிரி பாறை இன்னும் தரவங்க தொழுகை கேட்டேன் எலும்பி மாம சொல்ல எலும்பி ரெகுராம சொல்றது கொஞ்சத்துக்கு உங்கள பள்ளியில குறந்து பப்புல உட்கார்ந்திருப்பாங்க அவங்க தொழுகைக்கு வேற வேற பாறை இன்னும் தெரியவங்க ஏ வந்தவங்க சொல்லுது அவங்கட இன்னத்துக்கு ஏற்றவாறு அவங்கட பாடம் குறி அல்லாஹல்லே அமையினால் அல்லா என்ன மாட்டார் அமைகள் அல்லாஹ் என்றதாக இருந்தா யாருக்கு கூடுதலான கூலி கொடுக்கணும் யாருக்கு கூடுதலாக கோழி கொடுக்கணும் மகளிர் தங்கினவருக்கு தான் வீட்டுக்கு போயிட்டு வந்தவரை மக்கள் பார்க்கறத மக்கள் இடம் ஏழு வேலை செஞ்சாரா உதாரணமா சொல்றேன் ஏதான் பண்ணிடா ஒரு உதாரணம் ஏதான் பண்ணிடா இப்ப மக்கள் பல குடும்பம் ஒரு கூட்டம் ஏழன் பண்றதுக்கு முன்னாலே செஞ்சு கூட்டத்துக்கு தெரியா ஏழா பண்ணும் ஆற்றல் இருக்கிறாங்க நெருத்துக்கொண்டு போறாங்க ஏழாம் பண்ணினர் முடிய நாற்பது பேர் நான்கு முடியக்கூட நாற்பது பேர் தகவல பெரியார்களே மக்களிடைய பார்வையில கூலிய விழி இப்ப உதாரணமா சிறுமத்தை ஏன்னா யார்கிட்ட எந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த வேலையா அதுக்கு பொறுப்போ அவன் என்ன செய்யறாரு உதாரணத்துக்கு சொல்றாரு ஆரம்பத்தில் இருந்து ஏன்னா சிறுமத்துக்கு மாஷால மக்கள் கஷ்டப்பட்டாங்க பாடுபட்டாங்க சிரமப்பட்டாங்க இவங்களுக்கு ஏதாவது சந்தோஷமா கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கிறேன் யாருக்கு கொடுக்கிற ஆரம்பத்திலிருந்து இந்த நாலு பேரு கொடுக்கிறதா அல்லது கடைசியா வந்து நாற்பதாவது ஆளுக்கு கொடுக்குறதா எ பார்வையிலே எங்கட பார்வையில யாருக்கு மனிதாபிமானம் எது மனித அடிப்படை எது நாற்பதாவது ஆளு கேட்போம் மனசாட்சி ஆரம்பத்தில் இருந்து இருந்தோம் இருந்த நாலு பேரை எக்கலாசோடத்தான் இருந்தாங்க ஆனா கொடுக்கற பரிசு நாற்பதாவது ஆளுங்க போய் சேர்ந்துட்டா நாலு பேருக்கும் சும்மா வழியில போய் கொடுக்கிற பரிசி பரிசிக்காக வேற செய்யல பள்ளிக்காகத்தான் வேலை செஞ்சாங்க ஆரம்பத்தில் சட்டிப்பானையை தூக்கி வச்சுருக்கும் தவளல்ல பெரியார்களே நண்பர்களே மனிதாபிமான அடிப்படையில் யோசிச்சா இது வெளிரங்கமான அமைப்புல நாங்க எல்லாரும் சொல்லுவோம் அழந்த முறக்கட்ட வேலை அவரு சும்மா வந்து கைய கட்டி பாத்துக்கொண்டிருந்தார் சோதர தெரியாது வெளி ரங்கத்தை பார்க்கிறோம் அவர் கைய கட்டி பார்த்து கொண்டிருந்ததை போல விலங்குது ரப்பு பார்க்கிறான் அவருடைய ரப்பு பார்க்கிறான் அவருடைய சில நேரம் நாப்பதாவதா வந்து ஆள் இருக்கிறாரு அவருக்கு விஷயம் தெரியாம இருக்கும் அவரு அவருக்கு தெரிஞ்ச காலத்திலிருந்து கவலைப்பட்டிருப்பாரு எனக்கு ஒரு மசிவீக பாக்கியம் கிடைக்காதா எனக்கு கல்லாட பாதையில வந்த மக்கள் திண்டான கழுவ கிடைக்காதா எனக்கு கடைசி நேரத்தில் எங்கேயோ போறவருக்கு கேள்விப்பட்டிருக்கும் எப்படி ஒரு செதுமக்கள் நடத்தது மருத்துவத்தில ஓடி வந்திருப்பாரு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா வந்து பார்த்தா கட்டிப்பான கழுவுக்கிறாங்க உள்ளத்தில் இருக்கிற அல்லா பா மக்கள பரிசித்திலிருந்த காலம் கஷ்டப்பட்டாங்க யோசிக்கிறீமா அவங்க ரெண்டு பேரும் காலா காரம் பாடுபட்ட ஒரு மனிதர் வந்தாரு ஆட்டிலே திடீரென்று ஒரு மனிதர் வந்தாரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆட்டிலே வந்து வரட்டாரு நபிமார்கள் இந்த மக்கள் கல்லால் அடித்து வரட்டும் அவரும் அந்த கவுன்கள் இருந்தால் வந்து பார்த்தாரு நவீன லாபத்துக்கு கொடுக்குறாங்க உண்மையை சொல்றாங்க இந்த மக்கள் கல்லா அடிச்சு வரட்ட இவரு பார்க்காரு இவன் நிறையா இல்லை லாபத்துக்காக சொல்றாரு இந்த மக்களை கலசேக்கிறது தான் இவரு பாருறாரு كي دارين كنت تاغلي دار وجاء من اقصى المدينه رجل الى السماء قال يا قوم استمعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مكلولين كي دار ايوا فابري ديري يا اور نقول لك ايه اللي عايز ينزل அவர் உங்களுக்கு உண்மையை சொல்றார் இவங்க நேர்வழி பெற்ற மக்கள் ஏன கூட்டத்தார்களே அவங்க அல்லாத புறத்தை சொல்றாங்க அவங்க நேர்வழி பெற்ற மக்கள் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு அவங்க எந்த ஒரு கோயும் எதிர்பார்க்க இந்த உண்மையை சொல்றதுக்கு எந்த ஒரு கூறியும் எதிர்பார்க்க இந்த மக்கள் பார்த்தாங்க ஓஹோ நீங்களும் அப்படியா நீங்களும் கட்சிமா இருப்பீங்களா அப்ப வாங்க முதலாவது உங்களுக்கு தாரன் அவரை கல்லால் அடித்துக் கொள்ள சொல்றாங்க அவர செஞ்சாக கல்லா நடத்தி கொடு சென்றான் தெரியாதுங்களே உயிர் வெளியில போகுது அல்ல என்ன தெரியுமா சொன்னான் ஜன்னா ஜன்னா நீங்க போங்க பாப்பா சொல்ற நபிமார்களுக்கு முதல்ல அல்ல சொன்னா நீங்க போங்க சொல்ற யாரே கொடுக்கணும் காலம் பாபட்ட நபி கல்லாது அடி வாங்கிட்டு வராங்க எங்கேயோ போயிட்டு இடையில வந்தவர் சொன்னாரு என்னப்பா இவர்களுக்கு இவருக்கு இப்படி செய்யறீங்க பாவம் இப்படி ஒரு வார்த்தை சொன்னாரு அதுக்காக அடி உயிர் போகுது அல்லா சொன்ன நீங்க போக சமோதள பெரியா இல்லை ஏன் ரொம்பக்கு வேணும் உள்ளத்தில் ரொம்பக்கு வேணும் உள்ளத்தில் அதனால தான் நடித்தலா அலைத்தலம் 13 வருஷமா உள்ளத்துல பாருமூஷமா நாக்கு இங்க கொண்டு பேசு நாளை கொண்டு பேசு காலையில பேசும் மாலையில ஒன்று பேசு ஏன் நாக்கு துணியால தான நான் கூத்து முடிஞ்சி கச்சராசில மலத்தில போவாங்க உயிரெடுக்க சோட எங்க புலிவாங்க உள்ளத்தைவான் களிம வெளிய சொல்லிடுவார் பள்ளியில தொலைவாரவர் சரி ஒவ்வொரு நாளும் பத்து தரங்க சொல்லிக்க மாட்டார வருஷம் பாருங்களேன் பல பெரியாவது நாவும் கனிமா சொல்லி இருக்குது ஆனா ஒரு நாலு மலத்தில் நாவ புளிய மாட்டாங்க உள்ள சேட்டம் புள்ளி ஏன் நாவும் வெறும் சக்க நாவத்து சக்கராத்தோட முடிஞ்சி மக்கள்வாரு மக்கள்கிட்ட செலக்ட் ஆகுவாரு மக்கள்கிட்ட பேசி பேசி பேசி பேசி பெரிய அந்தஸ்துக்கு போவாரு உள்ளத்தை புலிஞ்சு பார்க்க கொள்ள உள்ள ஒண்ணும் இல்லையா சக்கராத்துல தோத்துடுவார் சத்தராத்துல தோத்துருவாரு மாசாக வேண்டிய இடத்துல தோத்துருவார் வெற்றி எடுக்க வேண்டிய கடையிட்டு செமி பைனலுக்கு வந்தாரு பைனல்ல தோத்துருவார் சகோதர பெரியார்களே நண்பர்களே உள்ளத்தை மரத்தில் புரியுவாங்க அதனால தான் நபீத்திரன் ஆலயத்துல பதிமூணு வருஷம் பாடுபட்ட உள்ளத்துல பாடுபட்டாங்க பதிமூணு வருஷம் எ பாடுபட்டல்லா சாபால பாட்டுறாங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்குது சாபு யுத்தம் செய்யறாரு வால் அடைஞ்சிட்டு யுத்தத்துடைய நடுவுல மைதானத்துல வந்து சொன்னாரு யார சூழல்ல வாழடங்கிட்டு என்ன செய்யுது வெளியில போறதா எப்படி வெளியில போறது போய் ஒரு மர கெல ஒரு மரப்படி உடச்சி குடுக்கலாங்க நபி அவங்க யோசிக்கல்ல அப்படி இப்படியாப்பட்ட ஒரு கட்டத்துல நபி என்ன செய்யறாங்க கேலி செய்யறாங்களா ஒன்று யோசிக்கல்ல உடச்சி குடுத்தது அல்லாத நபி கை கெடுத்தாரு இது என்னன்னு கேட்கல மரக்கோப்பு உடச்சிட்டு கண்ணால பாத்து கொண்டிருக்கிறார் ஆனா துடித்த அல்லாத நதி கையில் எடுத்தாருவார் விசேஷமா எழுதி காட்டுறது என்ன தெரியுமா சகாபி யோசிக்கு அல்லாட இந்த கட்டத்தில் என்ன செய்யறான் எல்லாரும் வாழால வெற்றாங்க நான் மரக்கோப்பை எடுத்துட்டு அநியாயமா சாவுறதா எல்லாரும் வாழால வெட்டாங்க நம்ம மரக்கோப்பை எடுத்துட்டு அநியாயமா சாவுறதா யோசிக்கல்ல கை கெடுத்தாரு நல்லடியார்களே பின்னால் எழுதுறாங்க உமரத்தில் காலத்துல அந்த வால் இருநூறு திருகத்துக்கு விற்க இருநூறு திருகத்து சோழர்கள பெரியார்களே நண்பர்களே என்ன விளையுது வேற சில உள்ளத்தை எந்த அளவுக்கு பரிசுத்தமான முறையில பாடுபட்டாங்க எந்த அளவுக்கு உள்ளத்தை புளிஞ்சாங்க சுவான் அல்லா சாவிரி உள்ளம் சொல்லிச்சு அல்லா நாட்டினா கம்ப வாளாகமா சுவான் இது நபிமார்களுக்கும் இல்லாத கருவி நபிமார்களுக்கும் இல்லாத கருவி মূসা রে ইসরাতেরে আল্লাহ কেটান মূসা ওনা ಕೈলে ইনে রিগিদে ওনা আতির ক্বাবিলিনিকা ইয়া মূসা ওনা আতির ক্বাবিলিনিকা ইয়া মূসা ক্বালা হিয়া আতা আতাওয়াতু আলাইনা এ মূসা ওনা ಕೈলে ইনে রিগিদে ইলা আতা ইরিগিদে আতা ইরিগিদে এন্না থেইভিগা আদালা থেইরা ওয়েলে ইলা সোন্না தேவைப்பட்ட அவசை தாண்டி கொள்ளு ஆட்டுக்கு கொலப்பரப்பு இப்படி இதே மாதிரி அத்தாவால் என்னென்ன லாபம் இருக்கிறதோ அதெல்லாம் அப்படியே அவர் என்னென்ன செய்யலோ இதெல்லாம் அப்படியே சொல்லிக்கார சொன்னா கீழே போடுங்க கீழே போட்டாங்க ஒரு பாம்பமா இருக்க கீழே போட்டாங்க ஒரு பாம்பமா இருக்க சோதனை தெரியாது விளங்கினாங்க நதிசில சகாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தது அப்படி இல்ல சகாபாக்கள் உள்ளத்துல ஒரே சாவிட மரக்கப்படி கொடுக்கிறாங்க எப்படி மூசாலி சலாத்துடைய அந்த பாம்பா அல்ல அன்ன பாம்பாக மாற்றி கண்ணுக்கு முன்னால காட்டினாலும் இதே மாதிரி வரக்கூடாது நல்லடி ஆறுகளே அதே ரொம்ப இன்றைக்கு என்ன உள்ள புரிய அதனால சகோதர பிரியாருங்களே ஒழிப்பு எங்களுடைய உள்ளத்துல சித்தப்படு உதைப்பூ எங்கட கல்வ பரிசுத்தப்படுத்தும் நாங்க ஒவ்வொருத்தரும் போடும் ஒவ்வொரு என்ன தினமா கேட்டாங்க உள்ளத்துல முனாபித்துடைய தன்ம வாரத்தை விஷயம் உள்ளத்தில முப்படைய தன் சகோதர பெரியவர்களே ஒரு மனிதன் நாவால முனாவுக்காக நிலையாக தெரிவிப்பார் நாவால முனாஃபிக்காக காலையில் மாலையில் இன்னை கொண்டு சொல்றது நாளை தனக்கு மாற்றமாக சொல்றது இதே முனாஃபுடைய அடையாளம் அப்ப உள்ளத்துல நிப்பாக்க அல்ல பாதுகாக்கும் எனக்கு கேட்டாங்க ஏன் உள்ளத்துடைய கேட்டாங்க வெளியில விலகி மக்களுக்கு பேசார் இவர் தலைவரா எங்களுக்கு சொல்ல விடாது மக்கள் விலங்கி கொள்ளலாம் விலங்கி கொள்ளலாம் ஆனா அல்லா பாதுகாப்பது யார்ட உள்ளத்துல நிசா கொண்டுட்டோ யார்ட உள்ளத்துல உழைப்பு இல்லையோ யார்ட உள்ள செத்துவிட்டோம் அவரே அவருக்கே தெரியாது அவர் யாரு சட்டராசில்தான் விளங்கும் நான் யாரு உள்ள விளங்கும் நான் யாரு என்னை கிட்ட எப்படி ஒரு நோய் இருந்துச்சா என்னை கிட்ட ஏன் உள்ளத்துல எப்படி ஒரு நோய் இருக்கீ பெரியாங்களே அதைத்தான பேரை கேட்டாங்களே அல்லா உள்ளத்துவிக்கும் என பாதுகா அடுத்தது கேட்டாங்க வெளியாகுற சுத்தம் பாருங்க ஏல்களை வாக்குது பாடம் எனவே சுருக்கமான நேரத்துக்குள்ளால என்ன சொல்ல வாங்கினா எங்க ஒவ்வொருத்தருடைய அமல்களையும் அல்ல எண்ணமாட்டான் எங்க ஒவ்வொருத்தருடைய அமல்களையும் அல்ல நிருப்பான் எங்கட நாட்டுடைய மக்களோட எங்கட நாட்டுடைய படித்தவர்களோட எங்கட நாட்டுடைய பணக்காரர்களோட எங்கட நாட்டு ஜனாதிபதியை கொண்டு வந்து வச்சா அவருக்கு முதலாவது இடத்துல இருப்பார் என எல்லாருக்கும் அவருதான் முதலாவது இடத்தில இருப்பார் ஆனா அதே மட்டத்தில் ஜனாதிபதிக்கு மத்தியில் ஒரு போட்டி வச்சு தெரிவு செய்ததுக்காக முதலாக நாட்டு ஜனாதிபதியை முரடத்துல ஒன்று சேர்த்து அவங்களுக்குள்ள ஒரு தெரிவி வச்சு யார்ட தராதரம் கூட பொருளாதாரத்துல கல்வி வளர்ச்சியில வேற வேற அமைப்புகள்ல யாரை கூட பார்த்தா என்னடா நாட்டி ஜனாதிபதி எத்தனாவது இடத்துல வருவார் கேள்வி சகோதர பெரிய முழு உலகத்துக்கு முன்னால எங்கட ஊர்ல எங்களுக்கு ஒரு இடம் இருக்கலாம் எங்கட நாட்டுல எங்களுக்கு ஒரு இடம் இருக்கலாம் எங்கட குடும்பத்துல எங்களுக்கு ஒரு இடம் இருக்கலாம் ஆனா நாளைக்கு ரப்புக்கு முன்னால நிறுத்தப்படக்கூடிய நேரத்துல யாருக்கு முதலிடமோ அவரு தான் பாத்தீங்க யாருக்கு முதலிடமோ அவரு தான் முன் தெரிவு செய்ய போறா ரப்பு என்ன மாட்டார் மக்கள் என்ன வாங்க மசாலா இவர் எப்ப இவர் எப்ப இவர் எப்படி இவரு எனக்கு தெரிஞ்ச காலத்திலே சதப்பா குடுக்கிறார் எனக்கு தெரிஞ்ச காலத்திலேந்து உங்களுக்கு போறார் நாற்பதாவது ஹஜி செஞ்சு வந்துட்டாரு சந்தோஷம் நாப்பதா இந்த வருஷத்துல ஹஜி பேசுகிறார்க்கு நாற்பதாவது ஹஜிக்கு பேசிட்டு வந்து கேள்விப்பட்ட கட்டி பிடிச்சமான கசை சொல்ல வினையாடுகளே எத்தனை ஹஜ் செஞ்சா நல்லா என்னமாட்டா எத்தனை ஹஞ்சி செஞ்சா என்ன மாட்டார் சில நேரம் செஞ்ச நாற்பது ஹஜ்ஜ வீட இவருடைய நாற்பதாவது அஜில இவருக்கு பக்கத்துல தவாப்ல இருந்தவருடைய மேலானதா இருக்கிறார் இவருடைய நாற்பது ஹஞ்ச வீடர் இவருடைய நாற்பதாவது அச்சில இவரோட அறப்பாள இருந்து அல்லாடத்துல மண்டாரினருடைய துவா அல்லாடத்துல மேலானதா இருக்கிறார் சொன்ன பெரியார்களே மாஸ்கோடு ரொம்ப அதனால அல்ல அமள எண்ணமாட்டான் அல்ல அமள நிருப்பான் அமலுடைய பாரத்தல்ல பாப்பான் துணியோட பாரத்தை பாப்பான் யாகத்துடைய பாரத்தை பாப்பான் அசலாக்குடைய பாரத்தை பார்ப்பான் எசலாத்துடைய பாரத்தை பாப்பான் யாவத்துடைய பாரத்தை பாப்பான் அமல்கள் நா எல்லா செயல்களும் எப்படி செய்யறது அப்படிங்கு தெரிஞ்சு செயல்படுவோம் எந்த அமல எப்படி செய்யும் என்னுடைய சுருக்கம் இதுதான் எந்த அமல எப்படி செய்யறது எந்த அமல எந்த முறையில செய்ய எப்படி தொழுகிறது தொழுங்க அல்ல எப்படி நான் தொழுதேனும் அப்படி சாரிஹான் அமல் நான் எல்லா இடத்துலையும் என்ன சொல்றது ஈமான் கொண்டு சாலைஹான் அமலங்களுடைய கொண்டு சாலேஹான் அமலங்களுடைய தவிர அமல் சாலைஹான் அமலண்டா இருந்தா வரமாசை தெளிவாக மாட்டாங்க சாலேகான் அமலண்டா நல்ல அமல் செய்யல கருத்து சாலேகான் அமல்தான் நபி செல்லம் எப்படி செஞ்சாங்களோ அப்படி சொல்லு நபி எப்படி சொல்லலாங்களோ அப்படி சொல்லு கூப்பிட்டு நபி அவங்க சொன்னாங்க நீங்க இன்னும் சொல்லல வாப்பா இஜியா கைன கலம் நீங்க இன்னும் தொடரல போய் தொழுதிட்டு வாங்க ரெண்டாவது முறை தொழிலாரு ரெண்டாவது முறை கூப்பிட்டு சொன்னாங்க இருஜியாத்தல்லு போய் தொலைதி நீங்க இன்னும் தொழில மூணாவது முறையின் முறை கூப்பிட்டாங்க முறையா சொன்னாரு வல்லது பக்தக்கது இந்த அல்லா உலையை நபியா அனுப்பினானோ அந்த அல்லா மீது சத்தியமா சொல்லு இதை வீடு எனக்கு தொழுகிற அணுகு பொறுத்த தெரிய இதை வீடு எனக்கு தொழுகிற முறை தெரிய அதுக்கும ரை சொ நீங்க பார்த்தீங்களோ அப்படி சொல்லுங்க நான் எப்படி சுஜி செய் அப்படி சுஜி செய்யும் ஒருத்தர் கூச அவருக்கு முழுமையா வளையறதுக்கு முன்னால முழுமையா முழுகு நேரம் எலுமிச்சானா சொன்னாங்க குழந்தை கிடைக்கிற உம்மா அவட குழந்தை கிடைக்கிற டேட் வெளியில வாரத்துக்கு முன்னால குழந்தைய பெற்றெடுத்ததை போல அப்படின்னா சொர மாச புள்ள சொல்ல பிரியாண்களே கொர மாச புள்ள மாறி தெருமெல்லாம் என வணக்க வழிபாடு அங்க நிலைமையிலே இருக்கிறேன் ஆனால சொல்லுங்க நாற்பது வருஷம் ஹஜ்ஜி செஞ்சாண்டி நான் சொன்னேன் நாற்பது ஹஜ்ஜி செய்யறது கட்சித்தனர் எப்படி செய்றேன் ஒருத்தர் இருபத்தி ரொரு ஆஹ் கல் எங்க எடுக்கணும் முத்தளிப்பால் எடுக்கணும் எங்க போய் வீசணும் வினாட வீசோணும் ஒருத்தர் இருபத்துகிறாரு நான் முப்பது வருஷமா ஹஜிக்க போறேன் இவ்வளவு காலம் போறேன் இவ்வளவு காலம் அப்படித்தானே செஞ்சேன் நான் ஹஜிக்க பழைய ஆளு நான் எதுக்கு பழைய காபத்தில் நான் பலசு அரை பார்த்து நான் பழசு மீனாக்கி நான் பழசு முத்தனை பார்த்து நான் பழசு அதால யோசிக்கிறாரு இவ்வளவு எல்லாம் கொண்டு போறேன் நாட்டுல இருந்து மருந்து கொண்டு போறேன் பேகை கொண்டு போறேன் என்னோட பார்சல்களை கொண்டு போறேன் இன்னும் என்னென்ன எனக்கு தேவையோ அதெல்லாம் கூட ஒரு டேப்லெட் ஒரு பேனட கூட மிஸ் பண்ணாம வாங்கி பேண்டல் கார்ட கூட போட்டு போறேன் ஏழு கல்லை புறக்கி கொண்டு போவீங்க ஏழு கல்ல புறக்கொண்டு போகின்றதா நாற்பதாவது அஜில யோசிக்கிறான் ஏழு கல் இவ்வளவுக்கார நான் செஞ்ச ஹஜ்ஜுக்கு நான் பழையாரு அதனால எனக்கு இங்கிருந்து கொண்டு போய் அடிக்கலாம் எடுத்துக்கொண்டு போறாரு நாற்பதாவது ஹஜ்ஜில வீசின கல் முஸ்தலிபாவுடைய கல் அது ஸ்ரீலங்காவுடைய கல் அவருடைய பட்டோலையில நாற்பது ஹஜ்ஜில் ஒன்பது ஹஜ்ஜி தான் அவருடைய பட்டோலையில நாற்பது ஹஜ் மக்களுடைய பார்வையில நாற்பது ஹஜ்ஜு ரப்புடைய பார்வையில முப்பத்தி ஒன்பது ஒருத்தர் யோசிக்கிறாரு இவ்வளவுக்காக நான் அரபாத்தானே இருந்தேன் அரப்பாக்க பழையால் இவ்வளவுக்காக என்ன வயசு டோயிருச்சு நாற்பது வருஷம் அரப்பாடு தானே இருந்தேன் இப்ப எனக்கு கஷ்டம் ஜனத்தொகை நெருக்கம் அதனால நான் தாபத்தில் இருக்கிறேனே என்ன நாற்பத்தொனாவது ஹஜ்ஜி இது நான் தாபத்தில் இருக்கிறேன் ரொம்பத்துக்கு தெரியுமே நிலைமை இவ்வளவுக்கான அரப்பா தானே இல்ல வந்தோம் சொன்ன தெரியாருங்களே ரப்படைய பார்வையில நாற்பது ஹஜ்ஜி தான் நாற்பத்தி அதனால நன்மைக்குரிய எல்லாருடைய நல்லதாக முதலாவது முறையை படிக்கும் எந்த அமலும் அந்த முறையோட தான் செய்யப்படுவனும் தனக்கு விருப்பமான மாதிரி செய்யப்படலாம் எப்படி சொல்லுங்க அந்த காலத்துல தான் செய்யப்படுவோம் இந்த காசு கொடுக்கவும் யாருக்கு கொடுக்கப்படணுமோ அவர்களுக்கு தான் கொடுக்கப்படுவனும் எனக்கு விருப்பமான கொடுக்கலாம் நான் விருப்பமான உறவி கொடுக்கிறேன் தான் அவன் எட்டு கூட்டத்துக்குள்ள வந்து அதனால சோழ பெரியாங்க நேரம் துருக்கமானது அதனால எங்க அமல்கள் முதலாவது எங்கள் அமலுடைய முறைகள் பேணப்படுவரும் இரண்டாவது உதயம் அந்த அமல் அல்லாவுடைய ஞாபகத்துல செய்யப்படும் அந்த அமல் யாருடைய ஞாபகம் அல்லாட சிந்தனையில செய்யப்படும் அல்லாட ஞாபகத்துல செய்யப்படும் அல்லாவுடைய சிந்தனை இல்லாத அமல் அல்லா பாதுகாப்போடும் எந்த மாத்திரும் தொழிறாரு ஆனா உள்ளத்துல தொழிலையோட சிந்தனை இல்ல அந்த தொழிலை அல்ல ஒரு நாளும் பாரம்பரிய மாட்டேன் ஒருத்தர் துவாக தூக்கி இருக்கிறாருக்க மாட்டேன் சோழ பெரியவர்களே சிந்தனை அல்லாஹுடைய ஞாபகமாக மாறும் அல்லாஹூக்காக வேண்டி அல்லாறு சிந்தனையோட தனிதை செய்யறேன் அல்லாறை ஞாபகத்தோட தனிதான் செய்யறேன் அதனால என் அமலுகளுடைய சிந்தனை அல்லாஹுடைய சிந்தனையாக அமல்கள் தரப்போறான் மக்களால தர மூணாவது விஷயம் சொல்ல பிரியார்களே அல்லாத ஞாபகம் முறையோட செஞ்சிட்டோம் அல்லாத சிந்தனையோட சிந்தித்தோம் மூணாவது காரியம் செஞ்ச அமல் மௌக்கு வரைக்கும் பாதுகாக்கப்படுவோரும் ஒரு கவலையான செய்தி ஒரு பரிதாபமான செய்தி மலை போல அமல் நடக்குது மாஷா மழை போல தியாகம் நடக்குது மாஷால்லா மலை போல எல்லா உழைப்பு மோச்சி காரியங்கள் நடக்குது மாஷால்லா ஆனா பாதுகாக்கப்படுவது கவலையான ஒரு செய்தி தான் பாதுகாக்கப்படுவது இல்லை கடைசி டைம்ல வெளியா கடைசி நேரத்துல வெளியா சகோதர பெரியார்களே பாதுகாப்போம் நீங்க வேற இல்ல எல்லாருக்கும் ஒரே கருத்து தான் சகோதர பெரியார்களே மௌத்துக்கு முன்னால நாங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் வெளியாகண்டா அதுடைய கருத்து என்ன தெரியுமா நான் கோரத்துக்கு முத இந்த காரியம் வெளியில பெரிய நான் போறதுக்கு போக இந்த காரியம் வெளியில வைச்சு சகோதரங்களே சுடைய அடிப்படை என்ன தெரியுமா ஒரு மனிதனுடைய ரகசியமான அமல் எப்ப வெளியாகவும் அவருடைய மௌத்துக்கு பின்னால வெளியா ஒரு மனிதன்ட ரகசியமான அமல் வெளியாகணும் எப்ப மௌத்துக்கு முன்னால வெளியா மௌத்துக்கு பின்னால வெளியா அல்ல பாதுகாக்கணும் மௌத்துக்கு முன்னால வெளியாகுதோ அல்ல பாதுகாக்கணும் ஆனா அந்த சகோதர தெரியாமல் மக்களுடைய பார்வையில நல்லவராக இருக்கலாம் மக்களுடைய பார்வையில சிறந்தவராக இருக்கலாம் மக்களுக்கு ஏன்னா தன்னை பத்தி சரியாம மறைச்சு கொண்டு உலகத்துல பாடுபடலாம் ஆனா இல்ல எவ்வளவு காலம் ஏமாக்குறது எவ்வளவு காலம் நடிக்கிறது எவ்வளவு காலத்துக்கு நடிக்கலாம் அல்ல பாதுகாக்கணும் கடைசி வரைக்கும் நடிச்சாரு நபிக்கு தெரியும் இரக்கத்தை போல நடிச்சாரு மக்களிட பார்வையில நபியோட அன்ப போல நடிச்சாரு எந்த அளவுக்கு நடிச்சாருண்டா தக்கராத்துல சொன்னாரு நபி இடத்துல போய் சொல்லுங்க மௌத்தாக நபியுடைய துப்பாவை வாங்கிட்டு வந்து என்ன பெண்ண சபன் நபியுடைய கையால என்ன தெரியா <talli> நீங்க கலந்துகளை கூட எப்படி அல்லாட் உத்தரவு அவட்ட ஜனாதார தொழிலிக்கிறதொடுங்க அந்த ஜனாதாரம் நீங்க கலந்துகிறேன் கூட சொல்ல பிரியாணிகளை இதுல இறக்கும் பாடம் என்ன தெரியுமாத்திர இதை விலங்கப்படுத்துறாங்க அல்லாக்கு நம்பிக்கை தெரியும் அவரு யாரு ஆனா மக்கள பார்வையில நம்பிச்சாரு மக்களிட பார்வையில நல்லவரை போல காட்டினாரு மக்களிட பார்வையில தன்னை அடையாளம் இவ்வளவு போட்டு போற உனே சும்மா சக்கராத்தில் அல்ல முழு உலகத்துக்கும் கொரானுடைய காட்டி கொடுத்தான் இவர் முனாஃபு முழு உலகத்துக்கும் கொரானுடைய ஆயத்திற்கு காட்டி கொடுத்தான் இவரு முனாகு கண்ணியமான சோழ பெரியாருங்களே நடிச்சவரை சக்கராசலமா அதனால நல்லா பாதுகாக்க ஏன் அமல்கள் பாதுகாக்கப்படுவோம் அதிகமாக பயப்பட வேண்டிய விஷயம்தான் ஏன் அமல் வெளியாகிறதுக்கு முன்னால் எனக்கு மௌத்துவது ஏன் அமல் வெளியாகிடக்கூடாது ஏன் நான் செய்ய நீங்க சேர வெளியாக இடக்கூடாது மௌத்துக்குறோம் வெளியாகவே ரெண்டா சட்டம் ஏதா என்னைய பத்தி எவ்வளவுதான் மக்கள் பேசினாலும் என்ன காதையை எனக்குல்ல கூலிய காட்டுவார் தெரியுமா செஞ்ச காரியங்கள் மௌத்து வரைக்கும் பாதுகாக்க அதனால சொல்லி யாட்டு இந்த மூன்று விடயமும் மந்திரமோ துவாசி இந்த மூன்று விடயமும் வாரத்துக்கு யாட்டு இந்த மூன்று மந்திரமோ அவருடைய அமல் நாலாவதா மல்லாரத்துல போயிருக்க வராம பாரபடிக்க மாட்டான் அல்லபடிக்கலையா உலகத்துல எவ்வளவு தான் பாடுபட்டாலும் ஏன்னா ஓட்ட பானையில பாலூச்சின மாட்டேன் ஓட்ட குடத்துல பாலூச்சின மாதிரி அதனால கண்ணியமான சகோதரர்களே தெரியாதே நண்பர்களே மிக கண்ணியமான ஒரு உழைப்பு கிடைச்சிருக்கிறது உழைப்பு கிடைச்சிருக்கிறது யாருக்கும் ஏன்னா சொல்ல தேவையில்லை மிக கண்ணியமான ஒரு வேலை எந்த அளவுக்கு கண்ணியமான உழைப்பு இந்த உழைப்பு சரியா நடக்குமா இருந்தா இந்த உழைப்பு முறையாக நடக்குமாக இருந்தா இது சருவசாதாரணமான உழைப்பு இல்ல ஒரு மனிதர் கேஜில வணங்கி கொண்டிருக்கிறாரு கோயில வணங்கி கொண்டிருக்கிறாரு ஒரு மனிதனுடைய சரியான கவலை இருக்கும் என்றா சரியான துவா இருக்கும் என்றா சரியான சிக்கமண்டா அவர கோயிலுக்கு போய் சந்திக்க தேவல்ல ஒரு தாயி அல்லாட தீன சுமந்து ஒரு தாயி உள்ளத்தால சுமந்து ஒழுங்கான கவலையோட அந்த கோயிலுக்கு பக்கத்தால போவாரண்டா அவர அந்த டேஜில அந்த சாதுவைய புரிச்சு கூடிய மனிதர இந்த கோடை தாயிருக்கிறாரு அவருடைய மௌத்துக்கு முன்னால அல்லா மஸ்ஜிதுல காட்டாம மௌத்தாக்க அவர்த மசிதல காசாமெல்லாம் காக்கமாட்டான் கோயிலுக்குள்ள போய் ஜாதத்துக்கு சொல்லல போறவருடைய கவலை அவ்வளவு பெரிய தவறு அப்துலபின் அகமது அந்தமும் இல்லாத காலத்துல ஒரு மனிதருக்கு ஜீன் குடிதெய் அந்த நேரத்தை பாசாவிட்டு ஒரு மனிதருக்கு ஜீன்புரிஜெ ஜின் குடிஞ்சதோட மக்கள்ல என்ன செஞ்சாங்க இமாமு கிட்ட வந்தாங்க அப்துலபின் அகமது கிட்ட வந்து சொன்னாங்க அவர ஜின் குடிஞ்சிருக்கு சரியான குழப்பம் இருக்குது என்ன செய்யறது ஒண்ணும் செய்யல அப்துல்ல செருப்படுத்த செடிக்கிறேப்படி மக்கள் செ அறையில வைக்கப்பட்டிருக்கிறார் வாலிபர் இந்த செருப்பை தூக்கொண்டு போன மக்கள் அந்த அறைக்குள்ள ஒரு காலை வச்சாங்க அடுத்த கால வைக்கிறதுக்கு முன்னால் அந்த ஜிம் வெளியார் ஒரு காலை வச்சாங்க அடுத்த கால உள்ளுக்கு வைக்கிறதுக்கு முன்னால வெளியார் போனது போனதுதான் எந்த அளவுக்கு போச்சண்டா அதற்கு அப்துல்லாபன் அகமதுடைய மௌத்து வரைக்கும் அந்த வாலிபுரை அப்துல்ல அஹ் மௌத்தாங்க ஜனாசாவை அடக்கிட்டு மக்கள் வாராங்க கேள்விப்படுவது திரும்ப வந்துருச்சா ஜனாதாவை அடக்கிட்டு மக்கள் வாராங்க கேள்விப்படுது திரும்ப வந்துருச்சா என்ன செய்யறது எங்கேயும் போகல ஓடி போறாங்க அவங்கட தர்பாறைக்கு மகன் அப்துல்லா உட்கார்ந்து கலட்டி தாரு எடுத்துக்கொண்டு போனோம் இவ்வளவு காலத்துக்கு வாக்கிற மூத்த வரைக்கும் வரல இண்ட மகான் அப்துல்லா என்ன செஞ்சாரு அவரில் இருக்கிற செருப்ப கழட்டி கொடுத்தாரு அப்ப பொண்ணு வாப்ப கழட்டி கொடுத்த மாதிரி மகான் கழட்டி கொடுத்தா எடுத்துக்கொண்டு போனாங்க மக்கள் உள்ளுக்கு போனாங்க கிட்ட போய் செருப்ப காட்டினாங்க சரி வரல செருப்பாக அடிச்சும் பார்த்தாங்க சரி வருவது இப்ப அந்த ஜீன் பிடிச்ச மனிதர் பேச ஆரம்பிக்கிறார் அவருடைய செருப்புக்கு நான் பயம் இல்ல அதுல இருந்து கலட்டிட்டு வந்தீங்களோ அவருக்கு ஒரு பவறி இருக்குது அந்த செருப்பால் அடிவாங்கினா நான் கொலைக்கிறது சந்தேகம் இந்த செருப்புற சோதலை பெரியார்களே ஒரு தாயிட கால் இருக்கிற செருப்பும் உம்மத்துடேதார்குண்ட இல்ல தாயிட ஒரு தாயிட கால் இருக்கிற செருப்பும் உம்மத்துடேதார அதனால சோழ பெரியார்களே உழைப்பு செய்கிற நோக்கம் என்ன தெரியுமா கடைசியா சில விஷயங்கள் உழைப்பு என்ன தெரியுமா எல்லா பாத்தில்களும் அழிஞ்சு ஒளிஞ்சு அட்டு மட்டு உலகத்தில அதுதான் இந்த வேலையுடைய நோக்கம் என்று தாடி நலையும் வரைக்கும் அது தருந்து சொன்னாங்களாம் இந்த உழைப்ப பாத்தில்களுடைய கதவுகள் துறக்கக்கூடிய வாசலாக ஆசிரியர்கள் உழைப்ப பாசிலிங்களுடைய கதவுகள் தொடக்கக்கூடிய வாக்கலாக ஆசார் அப்படின்ற என்ன கருத்து உழைப்பு உழைப்பாக நடக்க இல்லை என்றா நடக்க இல்லை என்றா இந்த உழைப்பே பாசலுடைய வாசலுக்கு அதனால அல்லா பாதுகாக்கும் கண்ணியமான சொல்லு அசான வேலை உயர்வான வேலை சந்தேகம் இல்லாத வேலை ரப்பிட்ட மட்டும் சாட்டி சொன்னாங்க இந்த நாலு தன்மையும் ஒரு மனிதன் வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் வரட்டும் அவர மௌத்துக்கு பின்னால் அவர் அல்லா பார்த்துக் கொள்வான் சொல்லி போட்டு சொன்னாங்க சூரியன்ட முதலா ஒரு சிவத்தின் தெரியுமா முழு உலகத்துக்கும் பிரகாசம் முழு உலகத்துக்கும் பிரகாசம் கொடுக்குது அதனால முழு உலகத்துக்கும் பிரயோஜனம் முழு உலக மக்களுடைய தடையாகும் ஒரு தாயி தன்னுடைய வீட்டில வடிக்கிற கண்ணீர் குடும்பத்துடைய இதாயத்துக்கும் காரணமாகும் இன்னைக்கு நாங்க தகஜத்துல அழுகிறோம் சொந்த மகன் ஓலவல் ஏ லெவல் அட்வான்ஸ் லெவல் யூனிவர்சிட்டி போயிட்டு வந்து பகிர் இல்லாம தூக்கிறாங்க அப்படி இருக்குது எங்க கண்ணீருடைய அதனால சகோதரர்களே பெரிய ஆண்களே சூரியன் முதலாவது சிவன் அது முழு உலகத்துக்கும் சுற்றி வருது முதலாம் முழு உலகத்துக்கு மொழி கொடுக்குது அதுடைய இரண்டாவது தன்மை அது முழு உலகத்தையும் தாக்கல் பண்ண அதை நீய்த்து முழு உலகத்தையும் தாக்கல் பண்ணுவோம் முழு உலகத்தையும் தாக்கத் ஒரு தாயிட நீய்த்து நான் முழு உலகத்துக்கும் போகாம அது முழு அதாவது சூரியன் மூணாவது தன்மை சூரியன் ஒரு நாளும் லீவ் எடுத்தார் சூரியனுக்கு லீவ் இல்ல சும்மையாவது சூரியன் போய் ரப்பூரா சொல்லுது ஒரு ரெண்டு நாள் லீவு தாவே இரவையில படித்தவங்க எல்லாம் சியாமஸ் நாள் வந்துருச்சா சோதனை பிரியாங்களே சூரியன் லீவ் எடுக்காது ஒரு நாள் வரும் சூரியன் நல்லா அப்படியே துருத்தி மடிச்செடுப்பார் அதுக்கு பெறவுதான் சூரியன் இதே மாதிரி தாய்க்கு லீவெப்பதுமா ஒரு நாள் வரும் அல்ல மனத்தல் மோசுவான் இந்த அடியானம் கொண்டு வா இவனுக்கு நான் ஓய்வு கொடுக்க விரும்புகிறேன் இல்லா காதல் மவுன் உங்களுக்கு ஓய்வு இல்லை நீங்க மவுத்தாக வரைக்கும் நாங்கள் நினைக்கிறோம் மகள்த்திமா தலையை தரா சொன்ன சூழல் தான் பாத்திமா உங்களோட வாபஸ் இதுக்கு பின்னால எந்த ஓய்வும் இல்லம்மா அதே சூழல் தான் ரவிடைய சக்கராத்துல அதே பாத்திமாவோட தலையை தரா சொன்ன பாத்திமா உங்களோட வாபஸ் இதுக்கு பின்னால வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லம்மா ஒரு வாபஸ் இதுக்கு பின்னால வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்ல நாலாவது சிவத்தினு தெரியுமா மிக முக்கியமான சிவத்து இது வாரத்துக்கு நானும் நீங்கள் அல்லா இடத்துல எத்தடா சோடு துவா செய்வோம் சதற்கா செஞ்சு துவா செய்வோம் சொல்ல பிரியாங்களே சூரியன் யாருக்கிட்டேயும் எந்த கூலியும் வாங்காது கூலிய ரப்பூட்ட யாருமெண்ட் கூலியும் எதிர்பார்க்காது எங்களுக்கு யாருடைய பேரும் தேவையில்ல எங்களுக்கு யாரும் மாஸ்க் போட தேவையில்ல எங்களுக்கு யாரும் புள்ளி போட தேவையில்ல கூலிய ரப்ப எதிர்பார்ப்போம் உம்மத்த உம்மத்திட்ட செய்வோம் கூலியாட்ட ரொப்பிட்ட சமோதல பெரியார்கள் நண்பர்களே சூரியன் நாலாவது சுப மிக முக்கியமான சுபன் யாற்றின் சூரிய எதிர்பார்க்க நான் ஒவ்வொரு நாளும் வாரேன் ஊட்ட கொண்டு வாரவருக்கு கூடி சில போய் பத்து ரூபாய் இருபது ரூபா வாங்கிட்டு போறா எங்கட வேலை ரோட்ல மட்டும்தான் எங்கட வேலை ஊட்டுவாசலுக்கு வாரது இல்ல ஊட்டுவாசலுக்கு வந்தா ஒரு பேக்கு பத்து ரூபாய் தான் சொல்ல பிரியாணங்களே சூரியன் கேக்குதா நான் வாரேன் நான் வாரேன் ஒரு நாள் வாரேன் பார்த்து செய்யுங்க அமைப்பு சூரியனுக்கு தெரியல சமோதலை பிரியாங்க பாகுபாடு இல்ல உச்சிட்டு எல்லாருடைய சேர்ந்து எல்லாருடைய தலை எடுத்துக்கொண்டு போறது தனி தந்தமா என் கூலி ரூபாய் தனித்தனிப்பட்ட முறையில கூலிங்களை வைக்கிறான் அதனால உழைப்பு ஹட்டான உழைப்பூ அல்லா பாதுகாக்கணும் இந்த உழைப்பு தனியா நடக்குமா இருந்தா ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கேவில கோயில்ல மணியை பிடித்துக் கொண்டு இருக்கிறவரும் மசிதுக்குள்ள வந்து மௌத்தாகுவாரு எல்லா பாதுகாக்கணும் உழைப்பு உழைப்பு உழைப்புக்கு மாற்றமாக நடக்குமா இருந்தா உடம்பு மசிதுக்குள்ள இருக்கும் ஆனா மவு தெங்க வரும் அல்லாஹுவால மவு தெங்க வரும் அல்லாஹுவால அதனால கண்ணியமான சோழ தெரியாமல் அல்லாக்கு பயந்து அல்லா இடத்துல கூலி எதிர்பார்த்து தள்ளி மௌத்து வரைக்கும் வாங்கிறாங்க மௌத்து வரை பறிச்சிட அமைச்சித்தான் பொருத்த மட்டும்தான் வேணும் தான் வேணும் என் குடும்பத்தை சொந்தத்தையும் கூட்டி கொண்டு போனா இப்படி ஒரு தவறையை சுமந்து கொண்டு உழைப்ப மௌசு வரைக்கும் உழைப்பாங்க சேரத்துக்கு நான் உறுதியான உறுதியான இம்மத்த எப்ப வாயிடுச்சா அந்த அடிப்படையில தைரியப்படும் மக்களுடைய பார்வை எங்களுக்கு தேவையில்லை யாரும் போய் குடும்பத்துக்கு யாரும் அவசரமா போக போக சொல்லுவாங்க ஆனால் நிலைமைகளை பற்றி யாரும் எதுவும் தன்னுடைய பொருள் இல்ல எப்ப போனாலும் எங்கட முதல் பொருள் எடுத்து அதனால் இந்த வேலை ஏன் குடும்பத்தை நான் கரத்தை கருத்துக்காக செய்ய வேலை ஏன் குடும்பத்தை நான் தஜாலு பாதுகாக்க ஏன் குடும்பத்தை நான் என்னையாது குடும்பத்தை நிலைமை அவசரமா நிலைமையில எப்படி போனாலும் பரவாயில்ல வருஷம் மூணு சில்லா தான் தொண்ணூத்தொம்பது பிரச்சனை வருஷத்துல மூணு சில்லாவும் ஆசி அதுக்கு நான் அந்த ஒரு அமலை நான் இந்த தொண்ணூத்தி ஒன்பது பிரச்சனை ரொம்ப பாடம் கொடுக்கிறேன் அந்த நெய்யாடி உள்ளத்துல வந்திருக்கேன் அமித்ஷா வேற ஒரு கஸ்தீலும் நடந்த ஜோட்ல கூடி முக்கிய அகரத்தவங்க ரிஜி முக்தி அகரத்தவங்க ஒன்னரை ரெண்டு மணி ரெண்டு ரெண்டரை மனுஷாரம் பேசி ஒரே ஒரு கஸ்தீல் பைசல் மட்டும் சில்லா மூணு சில்லா லோக்கல் பேச இல்ல முழுக்க பேசினது பைசல் மட்டும் சொல்லுங்கல்ல சொல்லுங்கைதல்ல உடைய நலனுக்காக உம்மத்தில மிதாயத்துக்காக ஏன் குடும்பத்துல மிதாயத்துக்காக எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்கு பாடுபட்டுவோம் குட்டியை தின்ன குடுக்க எதுக்கு வெளிநாட்டுக்கு போறோம் தின்ன குடுக்க சொல்ல எதுக்கு பயசல்ல நாலு மாசம் போறோம் புள்ள குட்டியை சொங்கத்தையும் கொடுக்கணும் போவேன் இது கிட்ட கொடுத்து இல்ல சொல்லுங்கல்ல இருக்கிறீங்க எதுமேல எல்லாரும் நிலைமைகளும் சில்லா எதுவும் யோசிப்போம் புறவைக்கு யோசிப்போம் நிலைமைங்களை ரப்புத்தானே இருந்தா முசல காலத்துல ஒரு ஞானி கேட்டாரு வானத்திலேயே நட்சத்திரங்கள் எல்லாம் வில்லா வில்லா ஹாக்கி ஆஹ் அதுல அதே அம்புல வச்சு ஆஹ் அம்பா ஹாக்கி அதுல அதுல வில்லுல வச்சு அம்பு பாய்ச்சப்பட்டா வச்சு யாரு வீசுறாரோ அவர்கிட்ட போங்க உங்களுக்கு அடக்கல தேவா அதனால நிலமைகள் பல வந்து கொண்டிருக்கிறது ஆனா நிலைமைகளை யாரு உண்டாக்குறானோ அவன் கிட்ட போறதுல தான் எங்களுக்கு விமோசன எலுமே எருபுகரன் யார் யாரும் நீய்த்திகள் வருவதோ அல்லா பேர்த்திகளை அமர்செய்யக்கூடிய பாக்கியத்தை எலும்புகளை வேற யார் கருத்தி புறவு செஞ்சு கொள்ளுகள் நீங்க முடிவு செஞ்சு கொள்ளு பைதல் மூணு இந்த வரத்தின் ஒரு பைசல் ஜமா திப்பை நிலைமை தானே மத்திலேபி செய்யோ எங்கடைய மட்டத்தில் செய்யோம் எலிமகலேஷாலும் பலப்பண்ணி அனுப்பி நீங்க போகத்தான் வேணும் போய் செய்வோ இப்படி செய்வோக்குறக்கோ இது எல்லாம் இல்லையா நீத்திங்கப்பா உலகத்துக்கும் போய் வந்து மோத்தாடு நீத்தி வைங்க முடிவெட்டு ஐம்பது பைசா கையில இல்ல நீங்க சொல்லுங்க கேட்டாங்கரா முடிவட்டுறதுக்கு அவருக்கு ஐம்பது பைசா கொடுக்கணும் நீ ஏத்து வைக்கிறதுக்கு ஏதாவதுமா நீ ஏத்து வைக்கிறதுக்கு ஏதாவது நீத்த வைங்க சொல்றாங்க அண்டைக்கு நீ ஏத்து வச்சாங்க அல்லா தலை மோசிக்க முன்னால மறு உலகத்துக்கு மணக்கிடுது சொல்லுங்க நீயத்துக்குத்தான் கோழி நீயத்து முக்மி நீ தான் கை வந்து அமளி சொன்னாங்க உள்ளத்துல வாட நீயத்தை அமல செய்வத நீ தி வைக்கிறான் மூத்தாருமத்து வரைக்கும் அல்லா நடப்பாரு சேமத்து வரைக்கும் அல்லா நடப்பாருமோ என்ன வேணுமோ அல்லாஹ் கபூல் செய்வானாக அல்லாவோட நிலைமைகளை தீராக்கி சிறப்பாக்குவானாக கண்டனையில கபூல் செய்வானாக கடைசி முடிவு தீராக்கி ா குடும்பங்களை கபூல் செய்வானா பொதுவரை சிறப்பாக்குவானா கடைசி முடிவை சீராக்குவானா கண்கும் தளத்தை சரஞ்சலா ஆக்குவாங்க பதிமூணு பேர் வேணும் பாடுபட்டுற தௌசி அல்லுவா மாஷா வேற வேற யாருக்கு நீங்க ஆனாலும் நிறையா இருந்துச்சு ஆனாலும் ஆசைலாம் ஏன்னா எல்லா உள்ளத்துலயும் நீ திரிக்கிதல்ல எல்லா ஆண்டு நீங்க செய்யணும் மௌத்து வரைக்கும் அமல் செய்யற தோப்பிக்கிற சீ பார்ப்போம் இந்த வேலையை குத்திக்கு பட்டோ படாமல ஒழைப்பு செஞ்சுட்டு முக்தாங்கிற பாத்துல சீ பார்ப்போம் கனிமா இல்ல தெரியாதது அந்த அடிப்படையில தான் எங்களுக்கு ஏன்னா எங்களை உதவிப்பாதுமாக்க என் அம்மா பாதுகாக்க எங்களுக்கு தரப்பட்ட முறை இது யாரால தரப்பட்ட முறையாக இருந்தாலும் இது எங்களுக்கு கணத்தை அந்த அமைப்புல பத்திரிக்கைக்கு வரக்கூடிய நாங்க இது எங்களுக்காக வாசிக்கப்படக்கூடிய சார் இது யாருக்காகவும் இல்லை யார் உட்காராரு யாரு தூங்குறாரு யார் எழுதி இது இரண்டாவது சப்ஜெக்ட் வாசிக்கக்கூடியவரை யோசிக்கோனும் நாலு பேரை வச்சு அல்ல எனக்கு படித்து தாரான் கேட்கக்கூடியவர் யோசிக்கோனும் வா எனக்கு படிச்சுடமோ அந்த மௌத்து வரைக்கும் சேர்ந்திருக்கு இதுதான் பிரிச்சனா உடைய ஆரம்பம் இது இது எப்படிப்பட்ட பிரிச்சினா ஏன்னா சுவிட்ச் போர்ட் ஆகுது இருக்குது ஆனா மெயின் சுவிட்ச் இருக்கு மெயின் ஒயர் கட் ஆகிருக்கு இதே மாதிரி இன்றைக்கு மாசால எல்லா இடத்துலயும் வெள்ளம் நடக்குது உடம்புகளெல்லாம் சேர்ந்து இருக்குது எங்க போனாலும் க்ரௌட் எங்க போனாலும் ஜனம் ஆனா உள்ளங்கள் பிரிஞ்சிருக்குது அல்ல பாதுகாக்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் ஆன்சர் வெளியாகுது வெளியாகுது அதனால ரெண்டு உள்ளங்கள் ஒன்று சேர்ந்தது உங்கிறது ஒவ்வொரு பெரிய எதிரிகளாக இருக்கிறாங்க ஒரே ஒரு அமல் அல்லா சாட்சியாக வைத்து சொல்றேன் வீட்டுடைய தரீம்ல அத்தனை பேரை உட்கார வைக அல்ல ஒரு நாலு பிரிக்க மாட்டான் மனைவி வாசிக்கிற சாலிம கணவன் உட்கார்ந்து கேட்பான் கேட்கிறாவா அல்ல ஒரு நாள் பிரிக்க மாட்டான் இல்ல இது தவறிட்டு இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனை நானட கல்யாணத்துல தம்பி போய் சொல்லிட்டு போறான் தம்பிய கல்யாணத்துல நான வாழ்க்கிற மையத்துக்கும் வரமாட்டேன் உண்மை வாப்பட மையத்துக்கும் வரமாட்டேன் என்று சொல்லிட்டு போறா அல்ல கல்யாணம் செஞ்சு குடும்பம் தெரியுது முன்னூறு சாதி வாங்கி செய்ய அல்லது ஒத்துமையா சந்தோஷம் அறிவித்தான்